பாடம் முப்பத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இமாம் சொற்பொழிவு செய்யும் போது மௌனமாக இருப்பது தம் பக்கத்தில் இருப்பவரிடம் மௌனமாக இரு என்று எவரினும் கூறிவிட்டால் அவர் தவறு இழைத்துவிட்டார் இமாம் பேசும் போது வாய்மூடி இருக்க வேண்டும் என்று நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக சல்மான் அபி அவர்கள் குறிப்பிட்டார்கள்